அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு அரசனுக்கு குற்றமாயுள்ளவை லோபமும் நன்மையின்று நீங்கிய மானமும் அளவு கடந்த உவகையுமாம் மான் பிறந்த மானம் அந்தனர் சான்றோர் அருந்தவர் தமது முன்னோர் தந்தை தாய் என்று இவர்களை வணங்காமல் இருப்பதும் செய்து முடிக்கத் தகாதவற்றையும் தான் நினைத்ததை செய்து முடித்ததும் முதலானவை அளவிறந்த உவகையாவது தாக்ஷிணியம் கண்ணோட்டம் எல்லாத்திலையும் அளவு இருக்கணும் லோபத்தன்மையும் நல்ல பண்பாடு இல்லாத இழிகுணமும் இயல்பாக பெருமை இல்லாததில் மகிழ்ச்சியும் அரசனுக்கு துன்பத்தை கொடுக்கும் லோபம்னா பொருள் பற்று பிறருடைய பொருளை கவர வேண்டும் தன்னுடைய பொருளை பகிர்ந்தளிக்காத ஒரு குணந்தான் லோபம் அப்படின்னு பேர் அரசன் தாராள மனப்பான்மை உடையவனாகவும் தாழ்மையான எண்ணம் இல்லாதவனாகவும் உண்மையான சிறப்புகளில் மகிழ்ச்சி உடையவனாகவும் இருக்க வேண்டும் இந்த இரண்டு குரட்பாக்களிலும் ஆறு விதமான குறைபாடுகள் அல்லது குற்றங்கள் உபதேசிக்கப்பட்டு இந்த ஆறு குற்றங்களும் அரசனுக்கு உட்பகையாகும் அகப்பகையாகும் அகப்பகைனா தன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற பகைகள் இந்த ஆறு குற்றங்களையும் அரசன் முதலாவதாக களைந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த குற்றங்கள் அரசனுக்கு இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் எதிரிகளால் மதிக்கப்படுவான் குறைபாடு இல்லை என்னத்தான் பகைவர்கள் அவனை மதிப்பார்கள் அந்தனர் சான்றோர் அருந்தவத்தோர் தம் தந்தை தாய் என்று இவருக்குத் தார்வேந்தே முந்தை வழி நின்று பின்னை வயங்கு நீர் வேலி மொழி நின்று கேட்டன் முறை புறப்பொருள் வெண்பாமாலைங்கிற நூல் தாரினை சேனையை உடைய மன்னனே அந்தனர் சான்றோர் அரிய தம்முடைய தமையன்மார் தந்தை தாயர் எனப்படும் இவர்களுக்கு முன்னோர் செய்த வழியே நின்று அதன் பின்னேயே விளங்கும் கடலை எல்லையாக உடைய உலகத்து மொழிகளை நின்று கேட்டு அறிதல் நினக்கு முறைமை உடைத்ததாகும் அதாவது மந்தணர்கள் பெரியோர்கள் தபஸ்விகள் தன்னுடைய உடன்பிறந்தவர்கள் பெரியவர்கள் அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் நமக்கு முன்னால் பெரியவங்கள்லாம் எப்படி மரியாதை பண்ணாங்களோ அப்படி மரியாதை பண்ணணும் அது மாத்திரமில்லை இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா கடலை எல்லையாக உடைய இந்த உலகத்தில் அவர்களுடைய சொற்களை எல்லாம் கேட்கறது பொறுமையாக நின்று கேட்டு அறியிறது அதுதான் உனக்கு தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்த பாடல் ஆச்சாரக்கோவையில் பதினாறாவது பாடல் இவ்வாறு சொல்லுகிறது அரசன் உவாத்தியாயன் தாய் தந்தை தம்முன் நிகரில் குறவர் இவ்வைவரை தேவர் இவர் இவரை தேவரைப் போல தொழுது எழுக என்பதே யாவரும் கண்ட நெறி பொதுவாக மக்களுக்கு சொல்கிறாரு அரசன் உபாத்தியாயன் ஆசரியர் அப்பா அம்மா அப்புறம் பெரியவங்க பெரிய மகான்கள் இந்த அஞ்சு பேரையும் கடவுளுக்கு சமம் இவர்களையெல்லாம் நீ கடவுளை மாதிரி நினச்சி நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கணும் பிராத்தஸ்மரணியாகா காலையில் நினைக்கப்பட வேண்டியவர்கள்னு சொல்கிற வழக்கம் இதெல்லாம் அவர்களையெல்லாம் நினச்சிட்டு எழுந்தால் நமக்கு அவர்களுடைய அருளோடக்கூடிய தினம் அமையும் என்பதை இந்த பாடல் நமக்கு உபதேசிக்கிறது பதிற்று பத்துங்கிற நூல் சொல்லுகிறது சினனே காமங் கழி கண்ணோட்டம் அச்சம் பொய்ச்சொல் அன்பு மிக உடைமை திறல் கடுமையோடு பிறவும் இவ்வுலகத்து அறம் தெரி திகிரிக்கு வழியடையாகும் இதனுடைய பொருள் சினம் காமம் அளவிறந்த கண்ணோட்டம் அச்சம் பொய்ச்சொல் பேரன்பு கழிப்பெயரன்பு கொடுஞ்செயல் ஆகியவற்றை அரசன் தவிர்க்க வேண்டும் அதாவது கோபம் காமம் அளவுக்கு மீறின தாட்சிணியம் பயப்படுறது பொய்யான வார்த்தையை சொல்கிறது அளவுக்கு மீறி அன்பை வெளிப்படுத்துறது ஏன்னா எல்லாத்திலையும் அளவாக இருக்கணுங்கிறது திறல் கடுமையோடு கொடுமையான காரியங்களை செய்யறது இதெல்லாமே தர்மமான மார்க்கத்தினால் அடையப்படக்கூடிய சொர்க்கத்துக்கு வழியை அடைக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த தீய குணங்களெல்லாம் எல்லோரும் விட்டுவிட வேண்டும் குறிப்பாக அரசன் அரசன் இந்த குற்றங்களை தன்னிடத்தில் உள்ள இந்த குற்றங்கள் என்ன என்பதை சாஸ்திரம் சொல்கிறது பெரியோர்கள் சொல்கிறார்கள் ஆகவே தன்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை ஆராய்ந்து அறிந்து அந்த குற்றங்களை நீக்கிவிட வேண்டும் என்பது கருத்து இந்த இரண்டு குரட்பாக்கள் என்னெல்லாம் குற்றங்கள் இருக்குது தோஷங்கள் இருக்குது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றன இனி பதவரை பார்க்கலாம் இவரலும் தக்கவர்களுக்கு பொருளை கொடுக்காமல் இருத்தலும் மாண்பு இறந்த பணிவின்மை தகாத செயல்களை செய்தல் ஆகிய தன்மையும் மானா அளவுக்கு மீறி உவகையும் மகிழ்ச்சியும் அதாவது விட்டு கண்ணோட்டம் அல்லது தாக்ஷிணயம் கண்ணோட்டம் தாக்ஷிணயம் ஒன்றுதான் இறைக்கு அரசனுக்கு அல்லது தலைவனுக்கு ஏதம் குற்றங்களாகும் தோஷங்களாகும் குறைபாடுகளாகும் தக்கவர்களுக்கு பொருளை கொடுக்காமல் பணிவின்மை தகாத செயல்களை செய்தல் ஆகிய அளவுக்கு மீறி களிப்படைதலும் விட்டு கொடுப்பதும் அரசனுக்கு அல்லது தலைவனுக்கு குற்றங்களாகும் குறைபாடுகளாகும் தோஷங்களாகும் என்பதுதான் பொழிப்புரைக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவன் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்